அப்படி அப்போ உள்ள இருக்கியாராசா வாங்க ஜோஜி மாமா வாங்க வாங்க என்ன எங்க வீட்டுக்கே வந்துட்டியா ஆச்சரியமா இருக்கு அடா ஆமாடா தம்பி காலையில் நீ வீட்டுக்கு ஒரு அவங்கள்ட கதை சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டு வந்து இன்னைக்கு புதன்கிழமையாச்சு என்ன காரணம் என்ன ஏன் வரல ஒன்றும் இல்லை ஜோஜிமாமா எனக்கு ஒரே வயிற்று வழியாக இருக்குது அதே மாதிரி படுத்து கிடக்குறேன் ஏன்டா என்னாச்சு என்ன எதுவும் வயிற்றுக்கு ஒத்துக்காது சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டே நேற்று ஊர்லேருந்து சிவகாமியத்தை வந்துருந்தாங்க அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை சாப்பிட்டு அதை சாப்பிடலேருந்து வயித்தம் அழைக்கிது மாமா அப்படியாடாடா மாம்பழத்தில் எதை அந்த கல் வச்சு பழுக்க வைக்கிறான் கெமிக்கலை போறோம்னு கெடுத்து வச்சிருப்பாங்க ஆடாடாடா சாப்பிட்டியா சரிப்பா என்ன ஒண்ணு எது மாத்திரத்தில் போட்டியா இல்லை மேமா அம்மா டாக்டர்கிட்ட போகலாம்னு சொன்னாங்க அங்கே போன டாக்டர் ஊழி விடுவாரு அதுக்கு பயந்துக்கிட்டு அங்கேயும் போகல வயிற்று வழி ரொம்ப இருக்கு மாமா சரி சரி அழுகாதாடா என்னடா ஆம்பளை புள்ள தைரியமாக இருப்பியா வயிற்று வலிக்கு போய் இப்படி அழுகிற நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் வயிற்றுல தடவிக்க என்ன வேறு அம்மா எதுவும் எதுவும் கொடுத்தாங்களா ஆமாம் மாமா காலையில் கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு போய் கொஞ்சம் பரவாயில்ல என்னென்ன வயித்துவாச்சுக்கிட்டே இருக்குது மாமா சரி சரி குடு விழு அது ரொம்ப ஒன்றும் மேடா நீ பாருந்த டாக்டர் வச்சா ஜாய்ந்தாரா போய் டாக்டர் பார்ப்போம் பாத்தியாதான் மாத்திர எடுத்துட சொல்லுவான் ஐயா ஊசி போடாத பயலுக்கு ஊச்சி போட்டால் வலிக்கும் அதனால நீங்க வந்து ஒரு மாத்திரையை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி போடுவோம் போட்டா சரியா போயிரும் அதான் மாமா அப்படித்தான் மாமா போய் பார்க்கணும் லாட்டி இப்படியே விட்டா கூட சரியா போயிரு மாமா என்னதோ கஜாயம் குடிச்சா சரியா போயிடும் ஆ சரி சரி கஜாயத்தை குடிச்சா சரி பண்ணிக்கிறாதே நல்லது ரொம்ப மாத்திரையெல்லாம் போடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த மருந்துகளை குழச்சுக்கிறதே நல்லது ஆ சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் சுருண்டு போயிருக்கீங்களா பயல்கள்லாம் வந்து இப்போ ஒன்றும் திரும்ப ஸ்ட்ராங்காக இல்லையே அதுக்கு என்ன பண்ணணும் சாப்பாடுகளும் நல்லா சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிகளெலாம் நிறைய பண்ணணும்டா இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க சரியா பேருன்னு வச்சுக்கோங்க பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வியாதி நோய் அது இதுன்னு ஆஸ்பத்திரியிலலாம் பார்த்தினா ஒரே கூட்டம் கூட்டமாக போய் கீவில் உக்காந்துல இங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்ருக்கா டாக்டர்கள்ட்ட போனால் அவாட்டுக்கு பணத்தை வாங்கி வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கா இவ்வளோ அள்ளி அள்ளி கொண்ட கூட்டிக்கிட்டு இருக்கா இந்த வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கா உடம்பு தேர்ண வாட்டை அதனால என்ன பண்ணோம்னா அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே நோய் அந்த உடம்பு வந்து சரி பண்ணி வச்சுக்கணும்டா நோய் வந்ததுக்கு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் ஐயா அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கிறத கூட நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை வந்து சரி பண்ணி வச்சுக்கோம் அதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த யோகா பயிற்சிகள்லாம் நிறைய பண்ணணும்டா யோகா பண்ணணும் மூய்ச்சு பயிற்சி பண்ணணும் அப்புறம் இந்த காலையில் எழுந்திரிச்சி இந்த நடைபயிற்சியெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா இந்தமாரி வியாதிகள் எதுவும் நம்ம வந்து நம்ம தவிச்சுக்கலாம் சொல்ல வரும் காப்போம் சொல்லுவா பத்தியா அதே மாதிரி நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்ப வந்து சரி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் போய் அதுக்கு வைத்தியம் பாக்குறதுங்கிறது அவ்வளவு சரியில்லை அது வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வியாதியை கூப்பிட்டு வரை குறைக்காது இப்ப எனக்கு வைத்த வலிக்குதே மாமா சரி இப்ப வைத்திய வலிக்க உடனே என்ன மந்திரத்துல வாங்க வைக்க முடியும் அதுக்கு ஏதாவது போய் அதான் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் டாக்டர் கிட்டதான் போயாகணும் அதுக்கு வேற வழி இல்ல இருந்தாலும் பிரச்சனை வராம நம்ம சரி பண்ணிக்கணும் சரி இப்போ வேற என்ன பண்ணலங்கிற உனக்கு கதை எதுவும் சொல்லுவோம்மா வேண்டாமா ஆனால் வாங்க மாமா வாய்த்த வலிக்கு தான் கேட்டீங்க அப்படிதான் கதை சொல்றீங்களாம் கதை கேட்க முடியலாமா நான் இருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு கதையெல்லாம் வேண்டாமாமா சரி விடு இன்னைக்கு கதை வேண்டாம் பணம் சொன்ன விஷயங்கள நீ எப்பவும் மனசில் வச்சுக்க புரிஞ்சுதா ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம்லாம் வந்து எப்பவும் சுத்தமாக இருக்கணும் ரத்தத்தில் கிருமிகள் சேர்ந்துச்சுனாலே வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நுரையீரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் நல்ல அதில் அந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறது கார்பன் டைஆக்சைடு வெளியில் வர்றது இதெல்லாம் வந்து சீயராக கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணாதே அதெல்லாம் சரியாக வரும் இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம உழைகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த வீசிங் ட்ரபிள் வருதுங்கிறாக ஆஸ்தமாங்கிறாக அப்புறம் மூச்சு விட முடியலை ஏகப்பட்ட பிரச்சனை மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் நிறைய பண்ணணும் இதெல்லாம் வந்து முறைப்படி கற்றுக்கிறோம்லாம் எனக்கு தெரியுது நான் இந்த அவுக்சோன் நான் இவுக்சவன் நான் நம்மளா என்ன ஏதாச்சும் இடக்கு முடக்காக பண்ணிக்கிட்டு இல்லாமல் என்ன என்னன்னத்துக்கோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ தான் பண்ணுறோம் ஆனால் அந்த ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டு உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்க மாட்டேங்குது கேட்டால் எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஆஃபீஸுக்கு போவே நேரமும் இல்லை நான் என்னத்தை இதெல்லாம் பண்ணேன் இதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு அப்புறம் மொத்தமாக ஒரு நாளைக்கு வியாதி வந்தோன்னா பட் ஆஃபீஸுக்கு மொத்தமாக லீவை போட்டுவிட்டு அதுக்கு ஒரு மாதம் லீவ் போட்டு நம்ம அலைஞ்சிக்கிடுத்துருவோம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நிறையா நடக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் அதனால் அதை வந்து நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் இதுக்குன்னு டெய்லி ஒரு ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் எதுபோல் அது முடியுதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பயிற்சிகள்லாம் பண்ணணும் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வெளியே தான் இருக்கும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி இந்த மாதிரி பயிற்சிகளெல்லாம் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து முறைப்படி முதல்ல போய் கற்றுக்கணும் இப்போ இந்த யோகா யோகா தினமெலாம் இப்போ வரப்போகுது அதுக்கெல்லாம் வந்து இந்திய லெவலில் அகில உலக லெவலில் வந்து அதெல்லாம் இன்றைக்கி பெருசாக வந்து அதாவது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க அதனால நீ என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இப்போ வயிற்று வெளியெல்லாம் சரியானதுக்கப்புறம் நீ என்ன பண்ணும் உடனடியாக போய் ஒரு யோகா கிளாஸில் சேர்ந்துக்க சேர்ந்துக்கிட்டு அங்கே சொல்கிற பயிற்சிகளெல்லாம் முறைப்படி கற்றுக்க கற்றுக்கிட்டு இதை வந்து காலையில் எப்படி எழுந்திரிச்சோன்னா பள்ளு வளர்க்கறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் கிளம்புறோம் அதே மாதிரி அந்த யோகா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் இதை ஆரம்பிச்சிட்டோம்னு அப்புறம் அது வாட்டிக்கு ஒரு பழக்கமாயிடும் ஆரம்பிக்கிற எல்லா வீட்லையுமே இப்போ எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ட்ரிபிள் தான் இருக்கும் அதை ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அது எப்படியாச்சும் அதுதான் வந்து சொல்லுவாங்க ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து நம்ம விடாமல் கஷ்டப்பட்டு அதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது நமக்கு வந்து வாழ்க்கையில் பழக்கமாயிடும் அதனால நீ என்ன ஒன்று இனிமேல் இந்த பயிற்சி பண்ணுறது எல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வச்சுக்க சரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு உனக்கு ரொம்ப வைத்தொழிவாகிடும் அதனால இதோட இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு முடிச்சிக்கிறேன் நான் கிளம்புறேன் நீ அம்மா அப்போ வந்தோன்னே விஷயத்தை சொல்ல இந்த மாதிரி மாமா வந்துட்டு போனான்னு சொல்லி நான் அப்புறம் மறுபடியும் வந்து பாக்கிறேன் சரி வரக்டா சரி மாமா போயிட்டு மாமா சரி பார்த்து கூட பார்த்து நான் பார்த்துக்கலாம் போயிட்டு வரேன்